வந்தமையால் ஒழிந்தளவே தோன்றியால் நீங்க தத்துவத்தால் அஞ்ஞானம் அடிந்த மாத்திரத்தில் இந்த உலகது தோற்றமே இல்லாமையினால் வினை போக நுகர்ச்சி தோற்றமே இந்த பிரபஞ்சத்தின் தோற்றமே இல்லாமையினால் தத்துவானிக்கு பிராரத்த போகானுபவம் எங்கனம் ஆம் எனில் எவ்வாறு பொருந்துவதாம் என்று வினோபாயின் இது சிறுடைய கேள்வி தத்துவானம் வந்த பிறகு இந்த மாய மாயா காரிங்களை போயிருந்தவான் அப்படின்னு முன்னாலே சொல்லிட்டாரு இது பிரம்மஜியா சம்பிரதாயம் உண்டாகிறதுக்காக இந்த சரீரம் போக அப்படின்னா சரீரம் போகாது அதனால விவகாரம் இருக்குன்னு சொன்னார் இப்ப கேக்கறது சரீரம் போகாம இருக்கட்டும் உலகம் போகலாம் அப்படிங்கிறாங்க அப்படின்னு கேட்டு உலகம் போகாதுன்னு சொல்றாரு அப்படி சந்தேகங்கள் வந்துட்டு தான் இருக்கும் இப்பி தந்த இரசதம் நிரபாதிக பிராந்தியம் அத்தன்மையால் கிழிஞ்சிலே தோன்றிய வெள்ளியானது உபாதியின்றிய பிராந்தியம் அந்த முறைமையினால் உணர்ந்த அளவில் வெள்ளி உருவ ஒழியும் அறிந்த மாத்திரத்தில் வெள்ளியின் உருவம் கெட்டொழியும் பந்தம் இது சோபாதியம் ஆகும் அதனால் பந்த காரணமாக பொருந்தியுள்ள இப்பிரபஞ்சம் உபாதியோடு கூடியதாகும் அதனால் பகர்ந்தது போல் அன்றாம் மேற்கூறிய பிராந்தி போல் அன்றாம் என உணவாயின் அதற்கு விடை அடுத்த பாட்டில் சொல்லுவாங்க அதாவது மயக்கம் சோபாதிக பிராந்தி நிர்வாகி ரெண்டு பிராந்திகள் நிர்வாகி பிராந்திங்கிறது வேதாந்தத்திற்கு ஆரம்பத்திலே விளக்கத்துக்குள்ள காணல் ஜலம் இருக்க அது ஐட்டாண் யானம் தான் அன்னிங்கிறது இல்லை அது சோபாதி பிராந்தி என்பது உபாதியோட கூடியதான் நடத்த அவ்வளவுதான் வானிலை மேல ஆகாயத்தில பார்க்கும்போது நீலகம் தோற்றுகளை முக்கியமானவர் தோன்றியதால் அப்படி போல வேதாந்திரத்துல சோபாய உடன்பாடு நிர்வாக உடன்பாடு இல்லை ஆனாலும் இலக்கத்துக்காக சொல்லுது மற்ற சில சில காரியங்கள்ல அது உடன்பாடு வச்சுக்கிறது தான் எப்படி லட்சணும் போயிடுச்சு வேதாந்திரம் விட்டு வேதாச்சும் உடன்பாடாக இருந்தாலும் விட்டு லட்சம் வேணு இலக்குன்னு சொல்லி ஆகணும் சொன்னபிறேதான் இது விளங்குவங்கிறதுக்காக சொல்லப்படுது சில இடங்கள்ல விட்டு லட்சியம் விடாதம் அது வேதந்த உடன்பாடு இல்லை அதாவது வேதாந்தத்துல பிரம்மா ஜீவன் நேரடியாக சாதனம் இல்லைன்னாலும் கூட மறைவுமாக பயன்படுகிறது அதுபோல நேரடியாக சாதனம் பிராந்தி தான் மறைவுமாக சில இடங்கள்ல நிர்வாக உபயோகம் தான் என்பது கருத்து அதனால அதை பற்றி அடுத்த பாட்டில் நல்லா சொல்றேன் தடத்தின் கரை அமருவோன் அத்தடத்து பொய் என்று படைத்தோன்ற மூல அகங்காரம் அழுத்து ஒரு ஜீவ பாதி கித்தை அருதிரியன் தான் எனவே உணரினும் ஜீவாதி தொடுத்த உலகுறுதலினால் ஜீவன் முத்தன் தனக்கு தூக்கும் வினை போக விவகாரமுடன் பாடான் நூற்றி அறுபது நாலு பாட்டில் சோபாதிக திரு அதாவது சோபாதிகத்துக்கு திட்டாந்து கொடுக்குறாள் அந்த பிராந்திக்கு திட்டாந்தான் இதன்பொருள் தடத்தின் உயர்கரை அமர்வோன் தெளிந்த நீரை ஒடிய ஒரு தடாகத்தின் உயர்வாயுள்ள கரை என் இருப்பவன் அத்தடத்து புனலில் தான் அதுமுகமாக இருப்பது அத்தடாக நேரில் தான் வடிவம் தலைகீழாக தோன்றுவது பொய்யென்று படைத்த தெளிவு உளம் ஒழு இருப்பினும் மித்தையாமென்று உறுதியாக கொண்டு தெளிந்த மனதோடு இருந்தாலும் மதுமுகமாக வடிவம் தோன்றுதல் போல் அவனுக்கு தலைகீழாக உள்ள வடிவம் தோன்றுவது போல மூல அலங்காரம் அடுத்து ஒரு ஜீவ பாதிக்கமோ மித்தை ஜீவன் முத்தனுக்கு மூல அகங்காரத்தை சம்பாதித்து வருகின்ற ஜீவத்துவம் முதலிய அனைத்து மித்தையான் அரிதுலியன்தான் எனவே உணரினும் அவற்றை சாட்சியாக இருந்து அறிகின்ற பிரத்யேக யானே என்று அறிந்திருந்தாலும் ஜீவன் முத்தன் தனக்கு ஜீவாதி தொடுத்த உலகு உறுதியினார் அச்சீவன் முத்தனுக்கு ஜீவத்துவ முதலியனவாக பொருந்தி இருக்கின்ற பிரபஞ்சம் இருத்தலால் வடிவ போகத்தை விவகாரம் உடன்பாடாம் அனுபவித்தற்கு ஏதுவாயுள்ள பிராரத்த கரும போக அனுபவ விவகாரம் அங்கீகரிக்கப்படுவதாம் விளக்கம் சொல்ற விளச்சண நிமித்த காரணம் அதாவது தனது சமகால பர்யந்தம் காரியத்தை நிறுத்துவதாகிய நிமித்த காரணம் இன்று உபாதி எனப்படும் உபாதிக்கு பல இலக்கணம் சொல்லுவாங்க இது ஒரு வகையான இலக்கணம் சமகாலம் வரைக்கும் அந்த இது வரைக்கும் உபாதி இருக்கும் அது வரைக்கும் தோற்றிக்கொண்டிருக்கும் இன்னும் தன் தன் போன்ற சுரூபத்தில் பிரவேசியாமல் வேறுபடுத்தி காட்டுவது உபாதியு சொல்வது உண்டு அதிஷ்டானத்திலும் விஷயம் செத்த உடையதில் ஆபாசம் அத்தியாசம்னு சொன்னது உண்டு ஆபாசம் அத்தியாசம் ஆர்வம் எல்லாம் பிராந்தி தான் இப்படி கிழக்கணங்கள் பல சொன்னாலும் கூட பொதுவாக உபாதின்னு சொன்னாலே இது தோற்ற மாத்திரம் தான் அர்த்தம் அவ்வளோதான் ஆகவே அப்படிப்பட்ட உபாதியில் நிருபாதிகளும் சோபாதிகம் ரெண்டு பேருக்கு இந்த பிரபஞ்சமானது சோபாதியத்தில் சேரும் பிரகாச அந்தகாரங்களின் சம்பந்தவடியோ உபாதியோடு கூடிய அஞ்ஞானத்தால் தோன்றும் ஆகாயத்தினது நீளத்தன்மையின் பிராந்தி இருக்கிறதோ எங்கனம் பிம்பத்தின் சந்நிதி வடிவ உபாதியோடு கூடிய கண்ணாடியின் அஞ்ஞானத்தால் தோன்றும் பிரதிபிம்பத்தின் பிராந்தி இருக்கின்றதோ ஜீவன் அல்லது அதிர்ஷ்டான வடிவ உபாதியோடு கூடிய மூலாஞ்சானத்தால் தோன்றிய பிரபஞ்சத்தின் பிராந்தி இருக்கின்றது அது முற்கூறிய உபாதியோடு கூடிய அஞ்ஞானத்தால் தோன்றியதாக இருத்தலால் சோபாதிய பிராந்தியம் மாயா காரியங்கள் எல்லாம் சோபாதிப்பிடாந்தேன் பேர் அது எப்போதுமே தோட்டம் உண்டு அது அழிவு இல்லையான் தத்துவானத்தான் அழிவு வழியா மற்றபடி அழிவுறது இல்லை தத்துவ ஞானம் எவனுக்கு வந்ததோ அவனுக்கு அழிவு பொய்ய நிச்சயம் அழிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் அது என்னையா பொய்யம் அழிஞ்சு போச்சுவா அப்படி அழிஞ்சு போற என்ன அடையாளம்னா சத்திய புத்தி சுக போய் மித்யா புத்தி உண்டாயது அதனால சாந்தி கிடைக்குது அதுக்கு சத்தியபூசி போச்சு மித்யாதிபூத்தி நிச்சயமாக நிச்சயம் பண்ணிக்கிறான் இந்த நிச்சயம் தான் தத்துவம் அழிவு சொல்றது பிரபஞ்சது இல்லை காலல் எழுதிக்கிட்டே இருக்கும் சூரியம் அப்ப நிச்சயம் என்ன பண்ற இது மித்தை தோற்றம் பண்ற காதல் தான் வாஸ்தவம் கண்ணுக்கு நீர் தான் கருத்துக்கு தான் கனவு அதே போல இங்கே இந்த பிரபஞ்சமானது கண்ணுக்கு பிரபஞ்சமாக தோட்டினாலும் கூட கருத்துக்கே முப்படி செய்த என்ன லாபம் துக்கனத்து ஆனந்தபுரத்தே லாபம் இது ஈஸ்வரனுக்கு உண்டு அதனால அவருக்கு கெடுதல் இல்லை இங்கே ஜீவர்களுக்கு இல்லை மூடப்பட்டதுனால இவன் முத்தனுக்கு உண்டு அவனுக்கும் கெடுதல் சத்வஞான மற்ற எல்லாருக்கும் மறைப்பொழுது இதுதான் லாபம் பின்னாடி அழிவு இல்லையா இருக்கா இது அழிவு கிடையாது இப்ப என்ன இருக்கு ஒழுக்கம் தோற்றம் உண்டு பிள்ளை காலத்தை ஒழுங்கும் மீண்டு வந்துடும் சுளுத்திய போலாம் சுளுத்திய காலத்துல இல்ல சலுத்தியான மீண்டு ஒடுங்கும் அப்போ அது என்ன சத்தியமா சத்தியம் கிடையாது மித்தியதான் என்ன தோண்டி விடுங்க சத்தியம் இல்லை மித்தியதான் சொல்றதிலும் ஒழுதும் இல்லைன்னா சத்தியம் ஆத்மாதான் இப்படி இருக்கு தத்துவதையும் எப்போ ஒரே மாதிரியும் இருக்கு இப்ப இந்த பிரபஞ்சம் இப்படியே மாய மாயா காரியங்கள் பண்ணலாம் அடைஞ்சிட்டே வந்தா ஒரு நாளுக்கு அழிவு இருக்காருனாக்கா அழிவுன்னு சொல்றது இங்க தத்துமையாக அழியறதான் தவிர சொல்லு அழியறது இல்லை இது பொருள் அழகிறது இல்லை பொருள் மயக்கம் அடையுது அது மயக்க லாபம் துக்கம் லாபம் அப்படியே பொருளை என்ன கட்டாயம் இருக்கு தேவையில்லை ஆனால் நாம் அழிய அழியாது அது சாப்பிடுச்சா இருக்குங்களா அப்படிங்கம் சொல்றது சோபாதிகம் அது இருக்குதான் செய்யும் அது பிள்ளை காலத்தில் ஒழுங்கும் சீது காலத்தில் தோட்டம் உள்ளு சுழித்தி போலதான் பேஸ்டியில் சுழித்தி காலத்தில் பிரபஞ்சம் இல்லை அப்புறம் வெளியில் வரும்போது பிரபஞ்சம் வந்துடும் அதே சமஸ்டியில் பிள்ளைகளும் அது பிறையம் மகா பிரளயம் யுக பிரலயம் பிரிப்பாங்க அது வாசம் பரணாமம் அடையாமல் இருக்குமே அது ஆத்மா தான் பிரமத்திற்கு தான் பரணாமயம் இல்லையா நாமரபத்துக்கெல்லாம் பரணாமதி உள்ளு அப்படி இருக்கிறதுனால அது நாம அடைஞ்சிக்கிட்டே இருக்கணும் நமக்கு என்ன போச்சு அடையிட்டுமே அதான் சொல்றாரு கரையில உட்கார்ந்த தன் தலை கீழாவில் இருந்துட்டு இருக்க தண்ணியில பார்க்கும் போது தலைகீழ இல்லை அப்படி நிச்சயம் பண்ணிக்கிறான் நானும் தலைகள் இல்லை நேராதான் இருக்கேன் என் உருவா வந்து கீழே தலையில் தோற்றுது அதனால அப்புறம் இதெல்லாம் என்ன லாபம் ஐயோ நான் அடையிறேனே தலைகல இருக்கேன்னு அப்படி விசாரணை இருக்க தனியாடு போய் நான் அலைகிறேனே அப்படிங்கிறேன் அதே போலதான் எங்க அஞ்சான காலத்தில் நான் கஷ்டப்படுறேனே நான் அலைகிறேனே ராவம் போய் அலைகிறேன் ஒன்றும் கேமம் இல்லை சுகம் இல்லை என்ன பண்றது அப்படின்னு சுகப்படுறாயில்ல அஞ்ஞான காலம் உண்மை தெரியாது ஆத்மா அலையிறது இல்லை எங்கே நிறைந்தது எங்க அலைய போகுது போறது இல்லை வர்றதில்லை அடிப்பட்ட உண்மை சுவரமாக இருக்க தலைகளை நின்றுட்டு இருக்கிற பிரதிபத்தை பார்த்து ஐயோ நான் அலைகிறேன்னு சொல்ற மாதிரி இந்த ஆபாசமாக அடித்தாரத்தை நோக்காமல் ஆரோக்கியத்தை பார்த்து அடையலாம் நான் அலைச்சருடையவன் துக்கி நான் நோயுடையவன் சைரத்திய நோய்க்கு ஆத்மா நோயின்னு சொல்லலாம் ஆத்மா நிராவயம் நோய் இல்லாதது இவந்து ஆத்மா ரீதியை பாக்குறான் அப்போ என்னாச்சு இந்த நிச்சயம் வந்ததுனால அந்த தோற்றம் இருக்கத்தான் செய்யும் சோபாதி பிராந்தின்னு பேர் மயக்கம் மயக்கத்தோடு அது மயக்கம் இருக்கு ஆனா உபாதியோடு கூடிய மயக்கம் ரூபாய் கோடி மக தெரிஞ்சுக்கிட்டதுனால லாபம் தான் தத்துவமானது பொருள சூரமான நாசம் வர்றதே இல்லை அது நாசம் அடையதும் இல்லை அடையாதனால என்ன லாபம்னு சொன்னாக்க இந்த அது வந்து விடுபடுறான் மதத்து விடுபடுறான் விடுபட்டு துக்க நிறுத்தி ஆனந்த பிராப்தி அடைகிறான் சொதுக்கனு பரமானத்தை ப்ராப்தான் இதுதான் லாபம் அது லாபம் இல்லை போதாதான் அதுக்காக லாபம் இல்லை அடைக அதனாலதான் பிரபஞ்சம் தத்யானம் வர வரைக்கும் பொய்யாக அது தோற்றினாலும் கூட தத்யான பொய்யாக இருந்தாலும் அப்படியே தோற்றம் தத்தியா பொய்யாகவே நிச்சயம் பண்ணப்படுவது அதனால மாய மாயா காரிகள் அழிவு சத்தியமா சத்தியமும் இல்லை அணிவிச்சனே சத்தியம் சொல்ல முடியாது சத்தியம் சொல்ல முடியாது நிச்சயம் சொல்ல முடியாது இது அசத்தியம் சொல்ல முடியாது அப்படி ஒரு அது எப்படி வாடுறது ஆனா எப்படி சொல்ல முடியாது கனல் நீரு அல்ல தலைகல நிக்கிற உருவம் சொல்லுதா அறியாம துக்கம் பண்றான் கணல் வந்து கூப்பிடுதா தண்ணியா இருக்கேன் தோட்டுக்கிறேன் குடினு சொல்லுதா அது இவன்தானே அலையலாம் அப்படி போல ஜீவர்கள் மித்யா சுவரூபத்தை பார்த்து சத்தியம் எடுத்துக்கொண்டு அலையலாம் அந்த அழைச்சல் துக்கம் ஒண்ணு அப்ப என்ன செய்யணும் சொல்றது அது சோபா படித்தா இருக்கம்பா மித்திய நிச்சயம் பண்ணிக்க போதும் உண்மை சுவரூபத்தை பாரு பொது சொல்கத்தையே பாரு அஷ்டத்தை பிடிச்சிக்க ஆர்வத்தை விட்டு இப்ப அயற்றி ஆர்வத்தை பிடிச்சுக்கிட்டேன் மாத்திக்க அவளைதான் மாத்தி பிறகு உலக தோற்றுதே அதுதான் செய்யும் கிடையாது அப்படிங்கிறது இந்த பாண்ட சொல்லி முடியாது முத்தற்குரிய மைத்திரியே கருணை திகழ்முதினும் சர்குணங்கள் அவற்றுள் மிக உரு சற்பொரு நட்பு மைத்திரியாம் மெனிதரு துக்கிகள் விருப்பமே முதிதைற்றும் பாவிகளை விடுதலே உபேச்ச என வரிக பயணின் வச்சி ஒன்முத்தம் முத்தர் குள அவை எழுரைப்பாம் ஜீன்முத்தனுக்குரிய நான்கு எழுநிலிருந்து நாலு குணங்கள் வெளிப்படும் இப்ப இல்லாமல் தீவிரமா இருக்கும் இப்ப அதே இருக்கு இல்லாமதே இருக்க தீவிரம் இல்ல இப்ப சுபாவ சித்தமா வந்துடும் இதன் பொருள் ஜீவன் முத்திற்கு உரிய மைத்திரிய கருணை திகழ்முதி அந்த ஜீவன் முத்தர்க்கு உரிமையாயிருக்கின்ற மைத்திரியும் கருணையும் புண்ணியரை காண்பதனால் விளங்குகின்ற முதிரையும் உபேட்சு என் சர்குணங்கள் உபேட்சு என்றும் கூறுகின்ற சிறந்த குணங்கள் ஆம் அவற்றுள் மே ஒரு சற்பொருடர் ஒரு நட்பு மைத்திரி ஆம் விளக்கம் கொடுக்குறார் இல்லை பெயர் சொன்னார் அதை விளக்கணம் சொல்றார் அக்குணங்களில் அறிஞர் யாவரும் விரும்புகின்ற சத்துக்கள் இடத்தில் சினேகம் இவர்கள் யாவரும் நம்மவரே என்பது மைத்திரியாம் அதாவது சுகி துக்கி புண்ணியவான் பாவி என்ற இதில் சொல்லப்படுது அதில் மைத்திரிகாரம் உதவி போயிடுச்சுன்னா சுகரிடத்தில் சுக புத்தி தோற்றம் அவர்கள் ஞானியாக இருக்காங்கன்னா சரி அவர்களுக்கு சுகம் அந்த சுகம் என்னுடைய சுகந்தான் இல்லை சுகன் அனுமிக்கிறாங்களா ஆத்ம சுதந்திரி போத்து சிநேகம் இவர்கள் யாவரும் நம்மவரே என்பது மைத்திரியம் மெனிதரு துக்கிகள் இடத்தில் இரக்கமே கருணை தாம் அடைந்த துன்பத்தால் வருந்து அவனுக்கு அப்படித்தான் வேணும் இப்படிதான் வேணும்னு சொல்லப்படாது அப்படி பகைனா இருந்தா கூட சரி பகைந்தான் பாவம் தூக்கப்படுறான்னு கொஞ்சம் இறக்கம் காட்டணும் அது ஏன் பக்கத்துல போய் சொல்லப்படாது நம் மனசுக்கு வச்சுக்கிட்டேன் அப்படி ஆயசங்கரர் போயிட்டே இருந்தான் சேர்த்து போய் அழுகிட்டு இருந்தா ஒரு பையன் செத்து போயிட்டான்னு அழுகுறாங்களாம் ஐயோ பாவன்னு சொன்னாராம் அப்ப அசீலி சொன்னதான் செயல்படாத இறக்கம் என்னதான் சும்மா செட்டி போறியே உன் தகுதி என்ன நீ சாமானிய மக்களவா இருக்குன்னு சொல்லலாமா உனக்கு எழுப்பு சாப்பாடு இருக்கு எழுப்பு அப்படின்னு அர்த்தம் அதுக்கு அப்படின்னா எழுப்பிட்டாரு சந்தோஷப்பட்டாகலாம் அப்போ கருணை காட்டில் இன்னும் பிரார்த்தம் அவனுக்கு இருக்கு இன்னும் பிழைக்கிறதுக்கு அப்படின்னு அதனால அவன் செத்து போய் இருக்க மாட்டான் மயக்கம் போட்டுருக்கான் நீ எழுப்பு அர்த்தம் அதுக்கு அதனால உதவி செய்ய வேன் அப்படின்னார் அத்த ஆள் பொறுத்தவங்க போல நம்மளா முடிஞ்ச உதவி செய்யக்கூடிய சாமர்த்தியம் இருக்கணும் அதான் வாய்ப்பை சொல்றது சாமான்யம் இது விசேஷம் புன்னியற் விருப்பமே உதிதை தமது என்போம் பிறர்க்கு உரித்தாக்கும் ததிசி முனிவர் போல தர்ம சிந்தனை என்றும் என்றும் நீங்காத சிறந்த தர்மவான்களிடத்தில் உண்டாகும் சந்தோஷமே உதவி புன்னியர்பால் விருப்பம் புண்ணியை செய்யக்கூடிய இடத்துல விருப்பம் வைக்கணுன்னா அவர்கள் விரும்பி அது வேணா உதவி செய்யலாம் சரீரமாக கூட கொடுக்கறது தான் அவன் கேட்டான் இந்திரது ருத்ராசோகம் கொள்ளுறதுக்கு வேறாயுதுங்க பயன்படல உன்னுடைய முதுகத்தேண்டிய எலும்பு எலும்புகள் தான் ஒரு அஜ்ராய் பண்ணணும்னாங்க அவ்வளோதானே செத்து போனால் இந்த உடம்பு ஒரு பிரயோஜனம் இல்லை இவ்வளோ நல்ல காரி பயன்படுதில் எடுத்துகிட்டு போனாங்க அப்படி போகலாம் அதனால அந்த புண்ணியர்கள் இருப்பார்களையான வெறுப்பம் வைத்து முடிஞ்ச உதவி செய்யும் அது செய்யத்தக்கது உலகில் அவமியற்றும் பாவிகளை வெறுப்பு உலகத்தில் பாவத்தொழில்களை செய்கின்ற பாவிகளை விருப்பும் வெறுப்பும் இரண்டும் இலாது விடுதலை உபேட்சை என இரண்டும் இல்லாது விட்டு நீங்குதில்லை நீக்குதல்ல உபேட்சியாம் என்று குணங்களின் இலக்கணங்களை நீ அறிவாக நான் இறக்கப்படப்படாது வன்மையா இருக்குன்னா வன்மையும் படப்படாது உதாசீனமா இருந்த போறான் அவளுக்கு இறக்கம் காட்டினாலும் கருது பண்ணுவோம் நம்ம வன்மையா இருந்தாலும் கருது பண்ணுவோம் ரெண்டு ஏன்னா பாய் பயில் அவருக்கு தெரியாது இறக்கம் காட்டுங்க அப்புறம் அதை நன்றியாக செய்வேன் கண்ணு தான் பண்ணுவான் நன்றி செய்ய மாட்டான் சரி நீங்கள் இவன் செய்ய மாட்டான் அதனால் அவருமே விரோதம் பாராட்டுங்க நமக்கு கிளீல் பண்ணுவான் பேசாக போயிட்டான் முடியல பாருங்கள் பழப்பிடலாம் பேச போயிடணும் ஏன்னா பார்த்துக்கிட்டே போகலாம் தேட்ருப்பான் அதுக்குள்ளே கேட்க போயிடும் அவ்வளோதான் போயிட்டா பிரச்சனை இல்லை திரும்பி பார்த்தவன் பிடிச்சி பேய் பிடிச்ச மாதிரி பிடிச்சிக்கு அ அவற்றைவிடத்து கூறுவான் அடுத்த பாடல சொல்கிறோம் இப்போ குணங்கள் சொன்னால் பிரயோஜனங்கள் ஜீவன் முத்திர என்னையா இருக்கு அஞ்சு பதினொன்று சொல்றேன் நவில்்துக்க ஒடுக்கம் உடு சுகாவ மருவ மாசனை அழிவு மனத்தின் அடக்கங்களார் புத்தி நிர்மலமாயிருத்தல் ஞானரக்கை மனம் பொறிகட்கொருமையே தவமாம் ஞானி என உலகம் எல்லாம் சம்பாதம் ஆன மணக்கிலே செமரரே துக்க ஒடுக்கம் அவற்றினார் பந்த மறல் சுகாவிற்பாவந்தான் எதாவது சொல்லாமல் இருநூற்றி அறுபத்தாறாவது பாட்டு முன்னே ஞானத்தின் குணங்கள் சொன்னார் ஞானம் வந்த பிறகு இந்த பயன்கள் குணம் பயன் சொன்னார் மைத்திரிகரனை உதவி பேச்சுன்னு அந்த ஞானம் வந்த பிறகு அவர்களுக்கு மாதிரி குணங்கள் இருக்கும் அது பயன்கள் சொன்னார் அதாவது சர்க்குணங்கள் நான் அது குணங்கள் தீவிரமாக இருக்கும் சரி குணங்கள் இந்த பிரியோஜனம் என்ன பயன் என்ன என்று சொன்னால் அஞ்சு சொல்கிறார் ஞான இறக்கை சகல சம்பாதம் துக்க ஒடுக்கம் சுகாவிபாவம் சொல்கிறார் தவம் சம்பாதம் துவாரணும் அஞ்சு இது அஞ்சு பயன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் இது நாலாவது காரணத்துக்கு இல்லை மேல்முன்னு சொல்கிறது இப்போது அஞ்சு அர்த்தம் அது அவங்களுக்கு இந்த பயன் வெளிப்படும் நலமுக இருந்தாலும் கூட வெளிப்படுறது இல்லை நலபூமி காரணத்தை கண்டுபிடிக்கிறதே பெரும்பாலும் மக்களுக்கு தெரியாது இருந்தாலும் திவன்முத்தி அப்படின்னா நாலு பூமிக்கும் இஜன்முத்தி தான் இருந்தாலும் அஞ்சு ஆறு ஏழு தான் அது தீவிரமாக பொருந்தும் சொல்றார் இதெல்லாம் பொருள் தவம் சகல சம்பாதம் உடன் நில் துக்க ஒடுக்கம் போடு சுகாவிம் ஞானரட்சையும் தவமும் சகல சம்பாதமும் உடன் பின் கூறப்படுகின்ற துக்காபாவமும் சுகாவிர்பம் அஞ்சு பயன்கள் அவற்றுள் மறுவும் வாசனை அழிவும் மனத்தின் அடக்கங்களார் புத்தி நிர்வலமாக இருத்தல் ஞானரக்கையும் அந்த பஞ்ச பிரயோஜனங்களுள் மனதில் பொருந்திய அசுத்த வாசனையின் நாசமும் மனோ நாசமாகிய விரண்டால் காமாதி விருத்திகள் உதயமாகாமல் கலங்கமற்ற கண்ணாடிதன் முன் வேறொரு கலங்கமற்ற கண்ணாடி காட்டும்போது சித்திரமின்றி நின்மலமாய் இருத்தல் போல மனம் ஆன்மகார விருத்தி ஆன்மகார மாத்திரமாய் ஜகத் ஆகிய சித்திரமின்றி நிர்மலமாய் இருத்தலே ஞானம் இப்போ ஞான இருக்க என்ன ஞானத்தை ரச்சிப்பது இப்படி ரச்சிக்கிறது அதான் சொல்ற மனோநாச வாசனாட்சியான்னு பேர் மனதை நாசம் பண்ணுறதுன்னு என்ன அர்த்தம் ரஜோன தமோங்களே நாசம் பண்ணுறது தான் அதுதான் மனம் மனம்னாலே தவோற ரசோ இறந்துதான் மனதன் பேர் சத்துக்குள்ள மேலோங்க இருக்கும்போது மனசு பேர் சத்துவம்னு இருக்கு உருவ மனசு அருவ மனசுன்னு சொல்லப்படும் உருவ மனசு ரஜவன தமகம் நிரம்பியிருந்தால் உருவ மனுஷு அங்காவுகிட்டே அதுதான் இருக்கிறது ஞானி ஞானிகளிடத்தில் அருவ மனசு தான் இருக்குது அந்த அறுவ மனசுன்னு சொல்லும்போது சத்து குணம் எழுந்து சில சில சமயங்கள் வரலாம் அது கணக்கில் சேர்க்கக்கூடாது அதனால் மனோநாசம் வாசனாட்சியம் வாசனாட்சியம் என்ன அர்த்தம் தேக வாசனை லோக வாசனை சாஸ்திர வாசனை டம்பம் முதலே அசுவவாசனை இதெல்லாம் மனநாசம் இது நாசம் பண்ண மனநாசன் பேர் இது இல்லாமல் சுத்த வாசனை இருக்கும் பிரித்த பரமாத்மாவே நான் என்றும் பிரார்த்த போல இருக்கிறது என்றும் எங்கிருந்த நான் என்ற மாறாமல் இப்படி இருக்கிற வாசனைலாம் சுத்த வாசனை பேர் இந்த வாசனையை தீவிரமாறுத ஞான ரசைன்னு பெயர் ஞான ரசன் ரசிப்பது அது மேல்பூமிக்கானு வெளிப்படும் அதிகமாக நல்லா இவங்க வெளிப்படுறதில்லை அவனுக்கு இருக்குது வெளிப்படுறதில்லை அது வாசனை ஆன தீ வாசனெல்லாம் ஒளி போது அது அபியாச பலம் மேல்பூமி போக போக மனப்பரிபாகம் சொல்லப்படும் எவ்வளோ மனம் பக்கமாக வேண்டி பாருங்க அந்த போனா அந்த நிலை வரும் இதுக்கு உள்ளூரங்க வெளிவாரம் இல்லை இது ஞான ரெண்டு பேர் அடுத்தது மனம் பொறிகளுக்கு ஒருமையே தவம் மனதிற்கும் இந்திரியங்களுக்கும் ஏகாக்கிரம் உண்டாதல தவமாக தவம் தவம்னு சொன்னால் மனம் எதை செய்யணும்னு நினைக்குதோ அது இந்திரியங்கள் செய்யணும் அப்படி இல்லாமல் மனம் வந்து தியானம் பண்ணிகிட்டு இருக்கும் இந்திரியங்கள் சேலம் பண்ணிகிட்டே இருக்கும் கண்ணங்கள் பார்க்கும் காயம் கே பார்த்துக்கிட்டே இருக்கும் மனம் ஒன்று நினைக்க வாயின்று பேச கையொன்று செய்ய இந்த பூஜை என்ன செல்வேணும்னு மற்றந்த பாடுறாராம் இது பூஜை இல்லைங்கிறார திருகரணங்களால ஒருமைப்பட்டு செய்கிறத புண்ணியம் கிடைக்கும் முழு புண்ணியம் இல்லைன்னா மிசிர புண்ணியம் புண்ணியம் கலந்துன்னு அர்த்தம் ஆகவே அந்த அளவுக்கு மனதை அடக்கி செய்யறத தாபானு பேர் ஞானி என உலகம் எலாம் வழிபாடல் சகல சம்பாதம் இம்மகான் தத்துவ ஞானி என கோரத் துதி கோரி துதித்து பாடர் முதல் பண்டிதர் ஈராக உள்ள உலகத்தார் யாவர் வணங்குவதிலே சகல சம்பாதமா அந்த அளவுக்கு இருக்கணும்னா மேல்பூமிக்கார தான் ஒத்துக்காங்க கீழ் பூமி ஒத்துக்கிறதில்ல ரெண்டாவது சித்து இருந்தால் தான் அது ஞானவருக்கே இல்லையா எல்லா ஞானின்னு சொல்லி போடுறாங்க சித்து கல்காணம் சித்துக்கல்காட்டினா கூட்டம் சேர்த்து போகுது அது அவன் சித்து புரிதம் சொல்லதில்லை ஞானின்னு சொல்லி போடுறான் பெரிய அப்படி சித்துக்கும் ஞானத்துக்கும் வித்தியாசமும் தெரியாமலே அப்படி உலகத்து அவர்கள் சொல்றாங்க சாஸ்திர சம்மதம் அவங்களுக்கு தெரியாது அதனால மேல்பூமிகாரனுக்கு போகும்போது நிவிற்த்தியா இருக்கான் நிவிற்த்தியை பார்த்துதான் பிறகுதான் இவன் பெரிய ஞானிதான் என்று பள்ளி வகுப்பு அவர்கள் ஏத்துக்கிறாங்க மற்றவங்களுடைய நல்லா பூமிக்காரனுக்கு உண்டு இருந்தாலும் உலகத்தாரையெல்லாம் ஏற்றுக்கொள்ள அளவுக்கு அவனுக்கு அந்த வெளிப்படுறதில்லை அதிலேயும் கொஞ்சம் நிவிற்த்தி பிரார்த்தம் இருக்கு வேணாலும் நாலாவே காணக்கூட அவனையும் வச்சுக்குவாங்க நிவிற்த்தி பிராரம்னா விவகாரங்களற்ற ஒரு சாதாரண பிச்சை ஏற்றி சாப்பிட்டுக்கிட்டு இதை இருப்பான் அவ்வளோதான் நிவர்த்தி பிரார்த்தம் ஆன மனம் கிளேசம் அரலே துக்க ஒழுக்கம் பிராரத வழியால் பாதிதானி விருத்தியில் தோற்றுவதாகிய விட்சேபம் என்னும் திட்ட மனம் பஞ்ச நீங்குதலே துக்க நிவர்த்தியா பஞ்ச கிளேசங்கள் சொல்லியிருக்கு அவித்தே அஸ்மிதை ராகத்வேஷ அபிநிவேசம் அது ஒரு நாலு பிரிவு மூலாவத்தை தோலாவத்தை ரெண்டு மூலாவத்தை சுரூபத்தை மறைக்கும் அது எங்களுக்கு சொல்றதில்லை அந்த அவித்தே அல்லது தோலாவத்தை தான் சொல்லப்படுது அது நாலு பிரிவு அனாத்மாவாகிய தேகத்தை ஆன்மாய் என்று நினைக்கிறது இது ஒன்று அதாவது அசத்தாகிய ஆகாஷாக சத்தியம் நினைக்கிறது அசுசி பதார்த்தம் சுசி புத்தி உண்டு அதாவது இந்த ஆளு சுக சத்திய புத்தி நித்திய புத்தி அப்புறமேல அசுதி புத்தி ஆத்ம புத்தி இந்த நாலு என்ன செய்யுது சரீரம் நானுன்னு சொல்றதுனால சரீரத்தில் வரக்கூடிய குறைபாடுகள் நான் எனக்குன்னு இருக்கிறேன் பரிசு பதார்த்தங்கள் அந்த கெட்டு போனது சு சுத்த பதார்த்தம் இல்லாதெல்லாம் சுத்தம் நினைக்கிறது அதில் துக்கம் அது சுத்தமாக நினைக்கிறதால சுத்தமாக இருக்கிறதில்ல அது துக்கம் பண்ணி நினைக்கிறோம் ஆகாஷா நித்தியம் அநித்தியமாக ஆகாஷில் நித்தியம் பஞ்சபூதங்கள் எல்லாம் ஆகாஷம் செஞ்சோன்னா பஞ்சபூதம் சேர்த்துக்கணும் பஞ்சபூதம் இருக்கு மாறிக்கிட்டே இருக்கு இந்த உலகத்துல மாறாமல் இருக்குன்னு ஆசைப்படுறோம் என்ன பண்ணது பண்ணா உடையது மாறுது என்ன மாறுது காலம் மாறு சொல்கிறாங்க இல்லை சீதோஷ்ணம் மாறுது பருவங்கள் மாறின்னு மருதா இல்லையா மழை காலத்து மழை பெய்யலன்னு சொல்றாங்க இல்லையா துக்கம் மருதா இல்லையா துக்கங்கள் இப்படி எத்தனையோ துக்கங்கள் வெயில் கொழுத்து கொடுத்து கொளுத்துயா அப்படிங்கிறாங்க அது அப்படி தான் இருக்குன்னு சவானம் பண்ணிக்கணும் அதுதான் துக்க நிவர்த்தி அது இப்படி மழை பெய்யுது குளிர் எந்த வருஷம் அதிகம் மழை பெய்யலன்னு எப்படி பழக்கிறது அப்படின்னா ஈஸ்வரன் திட்டம் ஒன்று இருக்கத்தான் செய்யுது சமைச்சு வீட்டில் காட்டதான் செய்வார் இதெல்லாம் பணம் என்ன பண்ணுறது அது சரி சமாளம் பண்ணி எடுத்தால் சரி இந்த காலத்துக்கு இந்த நேதி நடக்க வேண்டியிருக்குன்னு சமை பண்ணிட்டா துக்கம் இல்லை எல்லாம் துக்கம்தான் அப்புறம் சரித் சொல்லியாச்சு ஜனாதிகள் சுக புத்தி பணம் தத்துவ ஞானீஸ்வரனுக்கு தவிர அது எல்லாருக்கும் அப்படி இருக்க இல்லாத சொல்லி பார்ப்போம் ஒரு மனசு கூட கிடையாது வேறு புதிய பணத்தை தேடுறது தேடுவாங்கள பணம் இருந்தால் ஆயுத வேண்டும் சுகமாக இருக்கலாம் என்ச்சி எல்லாருக்கு ஈஸ்வனுக்கு இல்லை சத்து ஞானி கிடையாது அபியாசங்களுக்கு உள்ள அவங்க கூட பணம் பண்ணலாம் வேற தங்கிக்கிட்டு நாமும் ஏதாச்சும் அபியாசம் பண்ணலாம் அவனுக்கும் அதை வரை தான் செய்யுது பிச்சைக்காரன் ஜவம் பண்ணி நல்லா ஞானம் அடையலாம் நல்லா பகம் அறிவு பெறலாம் என்ன சாயந்திரம் பண்ணலாம் நேற்று இவ்வளோ கிடைச்சது இன்னைக்கு கம்மியா போயிச்சே அந்த இடத்துல வண்டி அதிகமாக கொடுக்கலாமா அப்படின்னு யோசனை பண்ணி கிடக்கலாம் அப்போ பிச்சைக்காரன் என்ன சாப்பாடும் கிடையாது பணமும் கிடையாது கிடைச்சி திருப்தி வருதா வரல அந்த பிச்சைக்காரன் குடும்பமாக பிச்சை காலம் உண்டு நிவர்த்தி பிச்சைக்காரன்னு உண்டு பண ரொக்கமும் இருக்காதுல அதாவது பண்றா திருப்தி இருக்கா துக்கம்தான இருக்கு என்ன பண்றோம் என்ன இதில் தெரிஞ்சுக்கிறான்னா அபியாசிகளுக்கு கூட அந்த ஆசை இருக்கு அதனால தான் பகவான் கீத சொல்றார் ஆர்த்தன் அர்த்தாத்தி ஜின்யாஸ் அப்படிங்கிறது சொல்றார் நடுவில் வந்து அர்த்தாத்தி சொல்றார் ஆர்த்தன் ஆபத்து காலத்தில் பகவான் நினைக்கிறவன் அர்த்தாத்தி பொருளையுரும் பகவான் இருக்கிறவன் உங்கள் ஜிங்யாசிற்கான முத்திக்காக பகவான் நினைக்கிறவன் நடுவில்்சாரம் ஏன் அப்படின்னு சொன்னா மூணு பேரும் சமைத்து பொருளுக்கு தேடுறாங்களாம் அதுக்கே நடுவில் வியாக்கியான பண்றாங்க ஞானிய தேர்தில்லை அதான் தனியா ஞானவான்னு வச்சாங்க இந்த அபியாசிக்கு பணம் விருப்பம் உண்டு ஆனாலும் அஞ்ஞானி போல தீவிரம் விருப்பம் இல்லை ஏதோ கிடைச்சா கொஞ்சம் வசதியா இருக்கலாமே ஒரு எண்ணம் வரத்தான் செய்யும் அவ்வளவுதான் நடி இல்லைன்னால திருப்தி அடைஞ்சிவான் சரி ஆண்டு இப்படி வச்சிருக்காரு சரி போதும் போ அப்படின்னு ஒரு விசாரம் உண்டு விசாரம் இல்லை ஞானிக்கே தேவையில அவங்க நினைக்கிறதே இதன் மூலம் பெருசாடு செல்வம் விரும்பினர் செல்லல் அடைந்தோர் அல்லல் கடுக்க அன்பு செய்வோர்கள் நல்லது வல்லனில் என்னை வணந்து தவத்தோர் அப்படி அன்னவர் ரங்களில் என்னோடு வேறாய் உள்நலாமி உயர்ந்தோன் அண்ணவன கவனுக்கே நன்னலாகும் நான் நலத்தோய் அப்படின்னா ஆர்த்தர் அர்ஜா ஜின்யாசி ஞானம் நாளில் எனக்கு ஞான பிரியம்கிறார் ஏன் ஒண்ணு கேட்க மாட்டேங்கிறேன் அதான் பிரியமே இருக்கிறாரு கேட்க மாட்டேங்கிறானா அதுக்காக பிரியுமா கேட்காதபடி பெரிய இருக்கும் போல இருக்கு கேட்டால் பெரிய இருக்கா அவன் மாப்பிள்ளை கூட கேட்காம இருந்தால் அண்ணன் மாப்பிடன்னு சொல்லுவாங்க கேட்டுக்கிட்டே இருந்தேன் என்ன மாப்பிள்ளையு கட்டி கொடுத்த பெரிய தொந்தரவாக போச்சே அப்படியும் ஏன்னா ரெண்டாவது அவனுக்கும் ஆசை பையனுக்கு இவங்களுக்கு ஏண்டா இல்லை அண்ணா ஞானம் கேட்கறது இல்லை கேட்காதான் பிரியமா அது போல கேட்க மாப்பிள்ள சந்தோஷமா இருக்கும் சக்கர மாப்பிளும் பெரிய இருக்காங்க உங்களுக்கு அனுபவம் இல்லை இல்லைன்னு இன்னுமே பகவான் என்ன நினைக்கிறாருன்னா யாரும் கேட்க மாட்டேங்கிறான் ஞானி அதனால ரொம்ப பிரியமுங்கிறார் கேட்கறன்னு அவள் பிரியம் இல்லைன்னு சொன்னார் அதுக்காக சொல்லுவாங்க பொருள் தனம் தனத்தினால துக்கம் உண்டு பஞ்சகலாசத்தில் முதல்ல அப்தான் நாலு பேர் துக்கம் உண்டு அவித்தை அஸ்மிதை அஸ்மிதை என்ன ஆத்மனா தான் ஒட்டு புனிச்சு அதனால தான் துக்கமே சரீரத்தில் இதெல்லாம் துக்கம்தான் கொடுக்கும் அதனால துக்கம் ராகம் அனுகூல பதார்த்தங்களை பிரிய வைக்கிறோம் அதனால துக்கம் எந்த பதார்த்தம் அனுகூலமா இருக்கோ பிரிய வைக்கிறோமே இல்லை என்ன பண்ணா அந்தது போச்சு பெருந்தூர் பதார்த்த வெறுப்பு வைக்கிறோம் வெறுப்பு வைக்கும்போது என்ன ஆச்சு அந்த வெறுப்ப வச்ச பதார்த்தம் நம்ம கருது பண்ண ஆரம்பிக்கணும் அது சதனமா இருந்தா பண்ணும் சதனமா இல்லாத என்னாலும் கூட அந்த பதார்த்தத்தில் வெறுப்பின் காரணமாக பிரார்த்தத்தை கூட்டி வைக்கும் போது வெறுப்போகிறோம் அபிநிவஷம் துராக்கிரகம்னு பேர் நமக்கு சொந்தமில்லாத பதார்த்தங்களில் உரிமை பண்ணாலும் வாடகை வீட்டில் வந்துக்கிட்டு என் வீடுன்னு சொல்கிறான் அப்படி போகலாம் அபிநிவஷம் ஆக்கிரகம் முன்னால் கொஞ்சம் இடத்து இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்கிறது பச்சைக்காலக்காரங்க சேர்த்துக்கிறது என்னன்னா அப்படி தான் செய்வேன் இன்னும் என்ன சொல்கிறது அப்படிங்கிற துக்கம் இல்லையா அதனால் பச்சை கலாம் துக்கம் இந்த துக்கம் ஞானி கிடையாது அப்படிங்கிறார் அதான் எனக்கு பகவானு சொல்றாரு துக்க ஒடுக்கம் என்று பெயர் அவற்றினால் பந்தமரல் சுகாவிர்பாந்தான் ஞானரசை அப்புறமேல சுக சம தவம் சகல சம்பாதம் துக்க ஒடுக்கம் இதனால சுகாவிர்பம் உண்டாது எப்படி உண்டாகுது விட்சேபத்தால் அனாத்மகார விருத்தியாகிய பிரதிபந்தம் இருப்பதே சுகாரி பாவம் தான் சுகாரி பாவம் சுகம் ஆயுர்வாவம் சுகம் வெளிப்படுது மனம் ஒடுக்க ஏற்பட தானாக வருதுன்னு நல்லா தெரியும் இதில் ஞானம் அடைந்த பிறகு அதிக ஒடுக்கம் போன ஒடுக்கம் வரத்தான் செய்யும் மேலே சொல்லப்பட்ட அந்த தடைகளில் நீங்கி போகுது நீங்கி போனால் அப்புறம் மனம் ஒடுக்குதானே வேணும் ஒடுங்க வரத்தான் செய்யும் சுகாய்பரையில் விளம்பரங்க அர்த்தம் விருப்பம்னா வாங்கிக்கோங்க பொய்ய நிச்சயம் பண்ணப்பட கூட மீண்டும் தோற்றம் பாதித்தல் பாதி பாதித்தல் அப்படின்னா கெடுதல் அர்த்தம் அது கெடுதல் அர்த்தம் அதுக்கு அர்த்தம் கெடுதல் என்று சொல்லி நிச்சயம் பண்ணிட்டோம் இந்த பிரபஞ்சம் நாம பிரபஞ்சத்தில் ஆனால் மீண்டும் தோல்டுது அதுதான் சோபாதி பிராந்தன்னு கடவுளே பொய்ய நிச்சயம் பண்ணிட்டோம் தோல்டுதே இல்லையா பாதித்த பிறகு தோல்றதுன்னு அர்த்தம் அணு இருத்தன பிறகு தெரியுது பிறகு பாதிட்டது பாதித்தன்னா கெடுதல் என்று தெரியுது என்ன கெட்டுப்போச்சு அப்படிங்கிறது அதை பாதித்துன்னு அர்த்தம் பாதமானாலும் கெடுதல் அர்த்தம் இது ஒன்று நடுவன் உள்ள சொல்லுதான் இந்த வருஷம் மழை ரொம்ப பாதித்து போயிடுச்சப்பா சஞ்சவன் ரொம்ப பாதிப்பு என்ன அர்த்தம் கெட்டு அர்த்தம் அப்ப நபர் இருக்கிற சொல்லுதானே புது சோல் போயில அது வருமான புதுசா தெரியுது பாதிப்படைந்தது பத்திரி போனாலும் பெரிய பெரிய போடுவானு அப்ப பாதித்தல் என்ன கெடுதல் கெடுத்தல் கெடுதல் அர்த்தம் கெடுதல் என்று சொன்ன பிறகு கூட பெண்ணு தோன்றல் அணுகுறுத்தா மறுபடியும் தோன்றது அர்த்தம் அது பாதி அந்த சோபாதி பிரயாத்தினால் அதுதான் அப்படிங்கிறத அர்த்தம் விளக்கம் ஞான லட்சை ஞானத்தை பாதுகாத்தல் ஞானம் அகண்ட பிரமா காரவருத்தியா அகண்ட பிரம்மா அது ஞானிகளுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் விவகாரம் பண்ணால் கொஞ்சம் பின்னாடிக்கும் விவகாரம் முடிஞ்சோம் நான் பிரம்ம சூரமணி வந்துடும் அப்பாசு காலத்தில் மறந்து மரத்தே வரும் அஞ்ஞானியும் சுத்தமாக கிடையாது மனசாரியாக ஆத்மா அதனால அகண்டா கார்த்தி தான் ஞானம் உள்ள எண்ணம் தான் வேலைன்னு இல்லை சகலம் எண்ணங்கள் தான் இந்த எண்ணத்துக்கு அது மரியாதை உண்டு மற்ற எண்ணங்களுக்கு அதுக்குள்ள மரியாதை உண்டு இப்போ திருடணுமுன்னு என்ன நினைக்கிறேன் அது எண்ணம் தானே அவன் என்ன பண்ணுறது அது அந்த எண்ணம் தீடுனா துக்கம் கொடுக்குது திருடுனா மாட்டிக்கிறான்னு செய்கிறான் திருடு மாட்டிக்கிறனால கூட திருடு போல எப்படி செலவு பண்ணுறது அப்படிங்கிற பிரச்சனைலாம் இருக்கு தேங்களை மாற்றி அமைக்கணும் சொல்லு அஞ்சான காலத்துல முன் ஜென்மங்களும் பிறந்தோம் இப்போ அப்படிதான் பிறந்தோம் ஏதோ ஒரு பிடிச்சிருக்கு சொல்லப்படுது மாற்றிக்கணும் விவரம் தெரிஞ்சுக்கிட்டா தெரிஞ்சுக்கிட்டு மாத்தணும் கெட்ட வாசல் நல்ல வாசல ஏற்றிக்கிட்டே இருக்கணும் அழிஞ்சு போயிடும் அதுதான் அபியாச காலமா ஐயம் விபரீதங்கள் என்றும் ஞானத்தை ரசிக்கப்படும் இதுதான் ஞான பேர் சத்திய விரீதம் இருக்காது குணஞ்சானியானால் கர்த்தவியமின்றி வினோதமாக ஜீவன் முத்தி விளச்சானந்தத்தின் பொருட்டு ஞானத்தில் ரசிக்கப்படும் திடஞானத்தினர் அவர் விளச்சானந்தத்துக்காக தினப்படுத்திக் கொள்வார் அது அகண்ட பிரம்மாகார அடிக்கடி உண்டாகும்படி செய்வதாகும் அதுதான் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அது தடையற்பட்டால் உடனே மீண்டும் வந்துடும் அது அதுக்காக அது நின்று அகண்டகார பிர அகண்ட பிரமகார அவ்வளவு மையம் அதனால் ஜனஞ்சானிக்கு நிச்சேபத்தால் உண்டாகும் திருஷ்ட துக்கமின்றி மனடானந்த முதல் எளிய கற்பானந்தம் வரையில் உள்ள பதினோரு வகை ஆனந்தங்களும் ஒரு திவளையும் படியான அபாரமாகிய மகோததி போன்ற பிரமாணந்தும் ஆவிமிக்கப்படுகிறது அதுதான் சுகாயிர்பாவன் பெரும் இதுவே ஜீவன் முத்திக்கு அதாவது மேல்பூமி தான் அர்த்தம் பிரயோஜனமாகிய சுகவிர் பாவம் என அறிங்க அதில ஞானிக்கும் ஐயபுரியதும் நீக்க வாயிலாக ஜீவன் முத்தி சுகம் சிந்திப்போம் சிந்திப்போதாம் அதில ஞானம் இருந்தா சந்தேக புரீதி இருக்கு அவனுக்கு முத்தி சுகம் இல்லை அப்புறம் சந்தேகம் நீக்கி போச்சா முத்தி அதாவது ஞானம் அடைந்த பிறகு சந்தேக புரீதங்களோடு கூடிய ஞானத்துக்கு முத்தி அர்த்தம் முத்தியனா என்ன அர்த்தம் சரதுக்கு பரமானந்த பிராப்தி தான் முத்தியன்னு எழுதி பரமானி உண்டாகறதில்லை சந்தேகம் வந்த பொருள் நாம் கண்ட ஞானம் சரதானா இல்லை சாஸ்திரம் சொல்லி இருக்கும்னு சொல்லியிருக்காரு இருந்தாலும் இத்தனா இல்லாத இது எப்படி வந்தது இத்தனை அஞ்ஞானியா இருந்தோம் இப்ப ஞானம் அடைஞ்சோம் இந்த ஞானம் என்ன திடப்படுத்தலாமா இல்லை அதுல சந்தேகம் ஏதாவது எடுத்து பண்ணுவோம் அப்படி இல்லை சந்தேகம் வர்றதுதான் இதை பற்றி பெரியசாமி விளக்கமாக எழுதியிருக்கார் அப்படிங்கும் போது பார்க்கலாம் ஐயா சந்தேகம் தெரியல வரிசை எழுதி வராது அந்த மாதிரி விளக்கம் வந்த பிறகு சந்தேகம் நிவர்த்தி ஆன பிறகு சந்தேகம் நீங்கிறோம் விபரீதம் முறையை மட்டும் தான் நிச்சயம் பண்ணுறது அது விசாரத்தினால்தான் முடியாது அவ இப்படி எல்லாம் மனசுக்கு ரொம்ப வேலை கொடுக்கணும் கொஞ்சம் நஞ்சா வேலை கொடுத்தா பத்தாது இப்போ நாம் தொழில் துறையில் கொஞ்சம் வேலை கொடுக்குறோம் மனசுக்கு அதோடு வருமானம் வருதுன்னு திருப்தி அடைகிறோம் ஆனால் திருப்தி பொண்ணு திருப்தி இல்லை தற்காலிக திருப்தி தான் அவ்வளோதான் இது அப்படி இல்லை இது வந்து திடையான வர்ற வரைக்கும் மனதுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அது ஒரு பக்கம் வேறு நடந்துக்கிட்டே இருக்கணும் இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்கணும் உலக வாரத்தில் ஜீவனோபார்த்திக்கும் ஒரு வேலை அது ஒரு மனசுக்கு கொடுக்கிட்டே இருக்கணும் ஜீவனத்தினி கடைசி வரைக்கும் நாலாம்பு அடைகிற வரைக்கும் இது பக்கம் மனசுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படி இதுதான் அபியாசம்னு பேர் இது மனதின் காரியம்தான் அப்படி கொடுத்துக்கிட்டே இருந்தவொன்னா அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும் கொடுக்கலன்னா வளரும் ஜீவனோபாயத்துக்கு வழிபண்ணுறது காமி பண்ணியம் இருந்தவரைக்கும் தான் அது இடம் கொடுக்கும் இது வரைக்கும் இது இடம் கொடுக்கும் இல்லை கொடுக்காது அதுவும் செய்யணும் நிச்சயம் உபாசனை பண்ணணும் அப்போ என்ன பண்ண இதுக்கு இடம் கிடைக்கும் அதனால தான் இந்த மார்க்கத்தில் ஐந்து பையனும் சொல்லி குறிகளோர் பத்துலாம் ஞானமயர்கவிதாம் குரோதமின்மை வைராக்கியம் பொறிபுலன்களடம் அறமுதவுத்துவம் ஒடு கொடை அபயம் நிருமதமே அறிஞ நெறிமருவோ சீடரொடு பத்தருதாசேனர் நிலையில் பாவிகள் என்னும் நால்வகையோரிடத்தும் முறையிலு கிரகம் பந்துரு மருள்கொள் சீவன் முத்த நாள் என்பர் அவை முறையின் எழுத்துரைப்பான் என்று அறிக காப்போடுங்க பாட்டில் ஜீவன் முத்தனுக்குரிய தச சின்னங்கள் ஆனால் அடையாளங்கள் அர்த்தம் பத்து அடையாளங்கள் நல்லபழுகால உண்டு ஆனால் அது அவ்வளோவா வெளிப்படுறதில்லை ஐந்து ஆளுத நல்லா வெளிப்படும் அகண்டா கார விருத்தி அவனுக்கு தீவிரமாக இருக்கு அவனுக்கு இருக்குது ஆனால் விவகார காரணத்தினால கொஞ்சம் அடிக்கடி மா தாழ்ந்துருக்கும் இல்லை அகண்டா கார எப்படி இருக்கும் அது எப்படி சொல்லுங்க பாப்பா எல்லாம் கிரகிச்சிருக்கீங்க அப்படி போல் பாவனை அப்படி ஒரு பாவனை திடப்படணும் இது விளக்கில் தெரிஞ்சாச்சு மாதிரி நினைச்சேன்னு நினைச்சேன்னே திடப்படணும் அப்படி வறுமையானால் அது அண்ணகாரவருத்தின்னு அங்கண்ண வந்துச்சு கடலத்தையும்லாம் எல்லாம் நிறைஞ்சு போச்சிடல கூடசன் பிரமங்கிற வித்தியாசம் கூட போயிடுச்சுப்போம் அந்த கூடசன் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் வேண்டியது அப்புறம் இப்போ பாதுகாப்பு தேவையில்லை அந்த அந்த கட்டினா வலைப்பட்ட சாதனம் கூடசனன்றது ஆரம்பத்தில் படிக்கிற காலத்தில் வேணும் இப்போ அபியாச காலத்தில் அந்த கூடசனும் பிரமமும் வேறில்ல அது என்ன கடம் கடை ஓட்டுக்கொல்லி ஆக ஊழியர் மாதிரி அந்த கட்டாக கூட அந்த கணக்கு உள்ளே ஓடுருவி இருக்கின்ற பிரமசுரமானதுனால அந்த பிரம்மசுரமானது எதிலையும் வளைபடவில்லை எங்கு நிறைந்திருக்கிறது அடிப்பட்ட கால சச்சானந்த பரமத்தின் இடத்துல இது உபாதி ஒன்று இதே போல் கோடிக்கண உபாதிகள் இருக்கின்றன ஆங்காங்கே அந்த உபாதிகள் கண் புண்ணியபாதிகளாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன அதுபோல் இது ஒரு உபாதி இந்த உபாதிக்கு என்ன புண்ணியபாதம் இருக்கோ அதுபடி செயல்பட்டு கொண்டிருக்கிறது இதில் வரக்கூடிய லாப எனக்கு கிடையாது நான் சாட்சி இந்த பஞ்ச கோஷங்களுக்கும் மூன்று சைவங்களுக்கும் மூன்று அவசியங்களுக்கும் நான் சாட்சியாக இருக்கிறேன் அப்புறம் மற்ற வெளியான சர்வ சாட்சியாக இருக்கிறேன் அது சர்வ சாட்சி அது வெளியில் போனால் இங்கே இருந்தால் சாட்சி ஆக பிரார்த்தானுசாரமாக திருப்தி அடைகிறேன் எனக்கு பிரார்த்தனை இல்லை நான் இவ்வளோ சம்பந்தம் இல்லை நிரலை இதை நான் சாட்சியாக இருந்து அறிந்து கொண்டிருக்கிறதுனால இப்படி ஒரு வாரம் அண்ணவர்கள் இருக்கு இப்படிப்பட்ட சிந்தனைகள் எல்லாம் அகண்டாக இருந்து சேர்ந்து அப்போது அந்த கண்டித்தம் போயிடுச்சு இதெல்லாம் மித்தை மித்தியாசரபம் உபாதி அந்த உபாத நிலையில இருந்து கொண்டு நடக்குது அது பாட்டுக்கு நான் சாட்சியாக இருக்கிறேன் சன்னிதா செயல்படுகிறது ஆகவே கண்டித்தது இல்லை அகண்ணம் அப்படி அகண்ட சச்சியன கருவத்தில் எல்லா உபாதிகள்லாம் இருக்கு நிறைய இருக்கு கோடிக்காரன இருக்கு எழுதி பிறப்பு எம்பதீவங்கள் செயல்படுகின்றன அதில் அஞ்ஞானிகள் யாராலும் எங்கூர் ஞானம் உபாதி இருக்கும் எதி எப்படி என்ன எல்லாமே வித்தியாச என்ன இப்படி எல்லாம் சிந்தனை பண்ணுறது அகண்ட காரியத்தின் பேர் அடிப்படை சிந்தனை பலப்படுத்திக்கிட்டே வந்தேன்னா திடம் அர்த்தம் அது எவ்வளோக்கோட திடமாகுதோ அப்போ அவ்வளோக்கா இதே மற்ற உலகியல் விவகாரங்கள் அந்த சிந்தனை எல்லாம் குறைஞ்சிடும் அது மேலும் மேலும் போது தான் உள்ளே இருக்கிற சுரூபத்தை மறுத்திருக்கிற ஆவணத்து பங்கம் பண்ண அது தயாராக இருக்கும் அப்படி எல்லாம் இத பாவனையின் சொல்லுங்க மனதுக்கு அமைதி அது மனசு நானாக இருந்தாலே துக்கம் பண்ணணும் அது மனதுக்கு துக்கம் உடம்புக்கு வந்த கஷ்டங்கள் உடம்புக்கு நான் எதுக்கு சாட்சியாக இருக்கு அப்படிங்கிற ஒரு பாவனே வந்துகிட்டே இருக்கணும் அப்ப இப்படி இருந்தா விவகாரம் என்ன பண்றது பிராந்த அனுசாரமும் அது காரியங்களும் அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு ஜீவன் ஐமான் இருக்கானே அவன் செய்வான் நான் ஜீவன் அல்லணும் நான் சாட்சி அப்புறம் இப்படி எல்லாம் அந்த மனசானது திடமாக இதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வந்துடும் மழை ஆறுறோம் இங்க மேடு பள்ளங்கள் எல்லாம் நிறைய தெரியுது யாரையும் யாரும் மேடு பள்ளம் குறைஞ்சிக்கிட்டே தெரியும் இன்னும் கொஞ்சம் உச்சிக்கு போயிருங்க ஒரே மட்டமா தெரியும் வீடு வாசல் மரங்கள்லாம் ஒரு மட்டமா தெரியும் மேல போயிட்டோம் அது போல இங்க எங்கேயும் போனது இல்லை மனதை மேலே உயர்ந்தோம் ஆகியா உச்சிக்கு போயிடும் போயிட்டோம்னா அப்படி பார்த்தா என்ன இருக்கு அடுத்த குரணத்துல கொலிக்கன உபாதிகள் அப்படி விவகாரம் பண்ணிட்டு இருக்கின்றன அந்த விவகாரத்துல இது ஒரு உபாதி இது ஒரு விவகாரம் நடக்குது இந்த விவாதிக்கு இது எத்தனையோ விதமான உபாதிகள் இந்த காரியத்துக்கு இந்த உபாதிக்குள்ளே பிரார்த்தனைப்படி அவர் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றன இருக்குது நான் சாட்சியாக இருக்கிறேன் மற்றபாக நான் சர்வ சாட்சியாக இருக்கிறேன் எப்படிப்பட்ட ஒரு பாவனை அகண்டகா அபிவிருத்தின்னு பேர் அந்த அகண்டக அபிவிருத்தி பாவனையை எவ்வளோக்கள் திடப்படுத்தமோ அவ்வளோக்களவு உள்முகமாகும் அப்படிங்கிறது இன்னைக்கு சரியாக நல்ல விளக்கம் பெற்றிருக்கேன் உங்களுக்கு மனசில் தங்கியிருக்கு அதே பெறுகிற அளவுக்கு இருந்தால் சாட்சி பாவனை மற்ற உலக பூரா விவகாரம் பண்ணும்போது சர்வசாட்சி போகணேன் சரி எல்லா விவகாரங்களுக்கும் நான் சர்வசாட்சியாக இருக்கிறேன் அப்படிங்கிற பகனேன் பஞ்சகோஷங்கள் மூணு சேவங்கள் மூணு அவசியங்கள் இதெல்லாம் சரி பற்றி தான் இந்து உபாதி பற்றி மற்றொரு உபாதிகள் கலந்துக்கலாமா இல்லையா அப்போ சர்வசாட்சியம் அதுக்கும் சாட்சி தான் அவன் சர்வசாட்சியம் பார்த்து எத்தனையோ விவகாரம் மற்ற உபாதிகள் அல்லாமல் மற்றொரு சே சேர்ந்துக்கிறான் அப்படி இப்படி செய்கிறோம் அவங்க ஒன்று சொல்ல நான் ஒன்று சொன்னால் நல்லது தான் செய்யுது அப்படின்னா செய்யணும் அவன் சொல்றதுக்கு நான் சாட்சி தான் நான் சொல்றது நான் சாட்சி தான் ஆனால் சரசாட்சியா இருக்கே அப்படி சரதாட்சி சரதாட்சி பாருங்க அப்படிங்கிற ஜீவன் புத்தனுக்கு உரிய தரிசனங்கள் பத்து அடையாளங்கள் சொல்லப்பட்டுறான்னா இது நல்லா பொம்மை இருக்கு அவ்வளோ வெளிப்படாது அஞ்சாம் இருக்கு வெளிப்படும் என்ற கருத்து இதன் பொருள் ஓர் பத்து குறிகள் உலவம் ஞான சுரூபமாக விளங்கும் ஜீவன் முத்தனிடத்தில் ஒப்பற்ற பத்து அடையாளங்கள் உள்ளனவாம் அவை குரோதம் திண்மை வைராக்கியம் இவ்வளோ சுற்றுவரார் அவ் அடையாளங்கள் தேசம் இல்லாமை ஒன்று அப்புறம் வைராக்கியம் எதமானம் வைத்திரேகம் ஏகேந்திரியம் வசீகாரம் ஆகிய எல்லா வைராக்கியங்களின் பலமும் மேலான மேலானதுமான பரவைராக்கியம் ஆம் இது ஐந்து விதமான வைராக்கியம் சொல்கிறார் இது சாசன அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு அதை எடுத்து போட்டிருக்கார் எதமானம் அப்படின்னா மந்த வைராக்கியம் அர்த்தம் ஆரம்ப நிலையம் அதுதான் மந்தம் இருக்கும் அதாவது என்ன பிரச வைராக்கியம் சாச வைராக்கியம் அப்புறமேல மசான வைராக்கியம் சா இதெல்லாம் மந்தம்னு போயிரு சுட்டுக்காலில் போய்ட்டு வருவாங்க நாமளே படித்தா அவங்களாலும் போக போகிறேன் என்ன கா வாயில் கட்டிட்டு அப்படிமாங்க சுடுகாடுதார என்ன அந்த குடுக்கல என்னாச்சு எப்படி சரிதான் நடக்குதான் அவ்வளவுதான் இது மசாலா வைராக்கியா நிலையா அப்ப கொஞ்ச நேரம் வந்த வீராக்கியம் அப்புறம் பெண்களை பத்தி சொல்றாங்க குழந்தை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குமா இனிமே இந்த புருஷங்களுக்கு சேரப்படாதுன்னு என்ன வருமா அப்புறம் குழந்தை போய் ரெண்டு மாசம் வருமாச்சேன்னா பத்தி சேர்ந்து அடுத்த வைராக்கியம் பேரு சாஸ்திர வைராக்கியம் வேண்டம் படிக்கும் போது நாம இப்படித்தான் நமக்கு எதுக்கு என்ன இருக்கு பொய் மித்தே எல்லாம் வேண்டாம் போ அப்படின்னு சொல்றதுதான் இப்போ கேளு தானம் ஒன்று எல்லாம் மித்திய சத்தியம் வந்துடலாம் இது சாஸ்திர வேறாக்கின்னு பேரு இதெல்லாம் அற அற வேண்டியதுதான் இப்படிதான் வரணும் ஆனால் இதோ நிற்க நின்னா மந்தமன் பேரு வரிசையால் தான் நான் போயிரு மொளை வந்து தானே அவர் செடியாக மரம் ஆகும் தப்பில்லை இதோ பாய் மந்தவிராகத்தி சண்டிவாசனும் பளிச்சிடாக எதமானவன் போயிரு வேதி ரேகம் அடுத்தது வேதி ரேகம்னு சொன்னால் எதிர்மறையாக வைரேகத்தை வளர்த்துறது கீரிப்பிள்ளை எங்கே இதை நகல கொடின்னு சொன்னால் சிறியானவங்க தான் பேர் நகலா கீரிக்கு ஒரு பேர் உண்டு அது இருக்க இடத்துல தங்கம் தங்கம் அது போயிடும் பாம்பூவை பார்த்தா கூட கொடியிருக்கான பகுதி தான் சண்டை கொடுமையில போ சண்டைப்படாதான் போயிடுவாங்க அப்படி ஆசிரியத்து அந்த பாதுகாப்பை ஆசிரியத்து அது சண்டை போயிடும் பாம்பு கிட்ட அப்படி போல் ஒரு பாதுகாப்பு இடங்களில் இருக்கணும் அதாவது சன்னியாசிரியெல்லாம் மடங்கள் குடும்பத்தில்னா வீடுகளில் பாதுகாப்பு இருக்கணும்னா என்ன அர்த்தம் அக்கம் பக்கம்னா துட்டர்களாக இருந்தால் ஒதுங்கி இருந்து சேராமல் நம்ம இருக்கணும் அப்படி இது எதிர் வேதிரியும் பேர் எதிர்மறையானது பாதுகாப்போடு கூடிய வைராக்கியம் தனியாக இருக்க முடியாது இவங்களெல்லாம் மடங்களில் இருந்தாக்க பாதுகாப்பு இருக்குது வீடுகளில் இருந்தால் ஒழுங்காக வீடுகளில் இருந்தால் பாதுகாப்பு இருக்கேன் ஊ சுற்றிட்டு இருந்தால் ஏது இது பாதுகாப்போட கூடிய வைதாக்கியன்னு பேர் வேந்திரியன் பேர் ஏகேந்திரம் இந்திரியங்களை உருவப்படுத்துறது தான் ஏகேந்திரன் பேர் வேந்திரியங்கள அங்கெங்கே சுற்றாமே என்ன சினிமா நடக்குது ஆமாம்ப்பா நல்ல சினிமாதான் போகலாமா அனுப்ப கண்ணுக்கு விஷயம் காது கச்சேரி நல்லா பாடுறாங்களே போனேன்பா அப்படியே உக்காந்துக்கிட்டேன் அங்கே ஒரு பார்க்க போனேன் வரும் பார்த்தா அதுவும் போச்சு அப்படிம்மா காது ரவித்யா இப்போ ஒவ்வொன்று முக் சென்ட் என்ன வேலையா சென்ட் ஐநூறுரூவா சரி கொண்டாப்பா அனு பூச்சிக்கிறது தான் வாசனை கும்பனு வரும் அது என்ன கிடச்சி அப்புறம் அத்தை தராது அப்படி இந்த நடிகர்கள்லாம் சென்ட்டுக்கு நிறைய செலவு பண்ணுவாங்களாம் அவங்க அதே போய் மரபான பத்தாதான் என்ன அப்படி அப்படி இதெல்லாம் மயக்கத்தை உண்டாக்குறது அவ இல்லாம ஏகேந்திரியம் நம்ம என்ன தேவையோ அதோட நிறுத்திக்கிறது வசீகாரம் இந்த உலக விஷயங்கள் நம்ம இழுக்குதில்லை மயக்கம் வசீகாரம் பண்ணதில்லை மனதில் திட்பம் வசீகாரம் அப்புறம் ஆகிய எல்லா வைராக்கியங்கள் இதெல்லாம் வைராக்கிய தீவிரமான பலமும் மேலானது பறவைராக்கியம் பெயர் பறவைராக்கியம்னா நாமரை பட்சத்தில் எதுவுமே எனக்கு இல்லை ியோக்கூடாது அது வீண் பேச்சு பேசாமலும் மனமானது கண்டும் விகாரம் அடையாதிருத்தல் இழுத்தலும் காலால் இஷ்டப்படி பல இடங்களுக்கு செல்லாமலும் கண்ணால் நாலு நுகர்த்தடி நுகர்த்தடி கப்பால் பார்க்காமலும் காதால் வீண் வார்த்தைகளை கேட்காமலும் பிரியா பிரிய விஷயங்களை அறிந்திருந்தும் அறியாதவர் போல் இருந்தாலும் ஆகிய ஜிஜேந்திரியத்தையே புரிவிட அடக்கம் என்பது அஞ்சி இந்திரியங்களை பத்திந்திரியங்கள் பத்திந்திரி அடக்கிறது தான் அது அபியாச பலத்தினால ஞானிக்கு அறமுதவு சமை புண்ணியத்தை உண்டாக்குவதற்கு ஏதுவாய் உள்ள மன அடக்கம் மனமடக்கம் இந்திரியம் சொன்னா மன அடக்கம் சொல்லல தமை ஜனப்பிரியத்துவம் இந்திரிய அடக்கமும் சொல்ல ஜனங்களிடத்திலும் பிரிய பிரியமான இடத்திலும் வெறுப்பெரு காட்டுறதில்லை வெறுப்பெருவது காரணம் என்ன பொருளீச்சைதான் காரணம் முக்கியமா அதான் தள்ளத்த வளர்றதுக்கு காரணம் பொருளீச்சை ஞானிக்கு இல்லை கொடுத்தாலும் சரி கொடுக்கலாம் சரி இதான் நல்லா அடையப்பா அந்த சொல்றது வழியா அவன் கொடுக்கறதுனாலே விருப்பமும் கொடுக்கறதுனால விருப்பம் கிடையாது ஆனால் ஜனப்பிரியத்துவம் அலோபத்துவம் லோகமின்மை கொடை லோகமின்னையதோட பொருளை பிறருக்கு கொடுத்தரும் லோபம் இல்லைன்னால கொடுக்கறது தான் ஏன் லோகம் இல்லாச்சுன்னு வருதுன்னு சொல்லால் பொய்ப்பொருள் அவன் சேகரி என்ன பண்ணுறது என்ன சொல்லுங்கள் பொய்ப்பொருள் நிச்சயம் பண்ணியாச்சு சேர்ம என்ன பண்ணலாம் காலத்தில் அந்த எண்ணம் இருந்தது இப்ப ஞான காலத்தில் கர்மானுசாரம் கூடுதுன்னு கூட தக்காருக்கு பிரிச்சு கொடுத்துருவாங்க கொடை தாராளமா கொடுப்பாங்க தேவையில்லை தானே வச்சுக்கிட்டு அனுபவிக்கிறது அர்த்தம் இல்ல அல்லது கெட்டுப்பாடு அர்த்தம் இல்ல தக்கார அபயம் பயமின்மை நிச்சய பயம் வராது நிருமதம் செருக்கி நிறுத்தல் கர்வம் வராது என்று நீ அவற்றை அறிவாயாக அருள்கொள் ஜீவன் முத்தனால் கருணையே தனக்கு வடிவமாக கொண்டுள்ள ஜீவன் முத்தனுக்கு நெறி மருவு சீடரோடு சுபேச்சை முதலிய ஞானபூமிகளில் பொருந்தி உழுகின்ற சீடர்களோடும் பக்தர் உதாசியினர் பக்தர்களும் உதாசீனர்களும் நிறையில் பாவிகள் சன்மார்க்கத்தில் நிற்காத பாவிகளும் என்னும் நால்வகையோரிடத்தும் என்று கூறப்படுகின்ற நான்கு திறத்தோரிடத்தும் முறையின் அனுக்கிரகம் வந்து உறும் கிரமமாக அணுகிரகம் என்பர் அவை முறையில் எடுத்து உரைப்பாம் என்று அறிந்த மேலோர் கூறுவர் அவ் கிரமாக அடுத்த பாட்டில் கூறுவோம் முத்தனை அதனால் முத்தியும் அன்போடு வழிபாடு அவன்றன் புனித முரு சரிதமது கண்ட உதாசீனர்கு புரிய புண்ணிய விருப்பம் அவன் வடிவினை கண் குருதன் முதலான அவற்றார் பாவிகற்கு பாவ இவரு என்பர் தற்காதி எங்கேனேன் முத்தன பிரமோபதேசம் பதினஞ்சுடாமில் நூற்றி அறுபத்தி எட்டு ஜீவன் முத்தருக்கு உரிய தச சின்னங்களா பத்து அடையாளங்கள் சொன்னார் இப்போது அந்த ஜீவன் மக்களுக்கு பயன் இருக்கா நாலு விதமான பயன் இருக்காங்கிறார் என்ன ஞானமாக இருந்துட்டா உலகத்துக்கு என்ன லாபம் அப்படின்னா அவர்கள் மட்டும் லாபங்கள்ல உலகத்துக்கு லாபம் இல்லை விதமான லாபங்கள் அழகிறாங்கன்னு சொன்னார் இதன் பொருள் தெரிவு அறிய ஜீவன் முத்தனை நம்பும் அதனால் சீழற்கு முக்கியம் ஞானம் தன்னாலேயே அறியத்தக்கதான் ஞானம் தன்னாலேயே நக